नम श्रीरंगनायक्यद्रूबिभ्रम भेत ईशेषित्य वैषम्य निमोनत जगत् श्रीस्तना भरण तेज श्रीरंगे शयमाश्रिए चिंतामणिवोध्ध््वांत मुत्त्स अनभोगिभ्यस्थपताज्यमचितकटी संवादिकशेयकगंति संहननकम निर्व्याजस्तम चूड़ाचु मुखाबुं निजबुजा विश्रा दिव्यायुधम श्रीरे शरद शतम ततईत पश्येम लक्ष्मीसकम श्रीवत्सचिहिश्रेभ्यो नम उक्तिमीमे यदुक्त कंटे मंगल सूत्रताशरभ्टीरंगेश पुरीत्सुतमा श्रयसे मेस्तु भूयसे अनाघ्राता बहुगुणीना मनसा दुहानम सौहादितवा था गहनम பதா நாம் சௌப்ராத் அனிமிஷ நிஷேப்யம் என்று பராசரப்பட்ட தாமும் ஸ்ரீரங்கநாச்சியாரிடத்திலே ஸ்ரீகுண ரத்ன கோஷம் என்கிற கிரந்தத்திலே பிரார்த்திக்கிறார் ஸ்ரீரங்கநாச்சியாரே நீரே நம்முடைய வாக்குகளை பலவாறாக பெருக்கி அருள வேண்டும் கேட்பவர்களுடைய செவியிலே அமிர்தம் பாயும்படியாகவும் சொற்குற்றம் பொருட்குற்றம் என்று எந்த குற்றமும் இல்லாதபடியாகவும் பதங்கள் கேட்டு பரிச்சயமானதாக இருப்பினும் ஆழ்ந்த பொருளை உடையதாகவும் என்னுடைய வாக்குகள் இன்புட்டிருக்கும்படியாகவும் கேட்க கேட்க மீண்டும் மீண்டும் ஸ்ரீ ரங்கராஜா கமலாபத லாலிதத்வம் என்று தாமே தம்முடைய வைபவத்தை கொண்டாடுகிறார் பராசரபெட்டர் ஆகையால அவர குளிர நோக்கனம்ங்கிற அவசியம் இல்லை ஏற்கனவே குளிர நோக்கிற்று அவர்கள் இப்ப எதற்காக இதை பாடி வைத்தார்னா அந்த வம்சத்திலே வந்திருக்கிற என் போல்வாருக்குன்னு கொள்ள வேண்டும் இல்லை எனக்கே என்று கொள்ள வேண்டும் நம் போர்வர்கள் அப்படிதான் கொண்டாடுவார்கள் சந்திரபுஷ்கரணி தீரத்திலே நஞ்சியர் கேட்கிறார் ஏன் துயில் எம்பெருமான் அழிப்பதற்காக ஒரு யானையை காப்பதற்காக எங்கிருந்தோ வந்து சேர வேண்டிய பகவான் அது வேண்டாதபடி ஐந்து முதலைகள் பற்றி கிடக்கக்கூடிய யானையாக இருக்கிற என்னை காப்பதற்காக இங்கே அறு துயில் கொள்கிறான் என்ன பட்டர் கொண்டாடினா போலே நமக்காக ஸ்ரீரங்கநாதனும் ஸ்ரீரங்கநாட்சியாரும் ஒருசேர குளிரநோக்கனம்னு பட்டர் பிரார்த்திக்கிறார் நம்முடைய கிரந்தத்திலே நமக்கு வாக்கு வராதுங்கிறதுக்காக அவர் கேட்டு வைத்தார் இதையே நம்மாழ்வாரும் சொன்னார் அழகா நாவினுள் நின் மலரும் ஞானக் கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போட அழிப்பவன் தானே அழ்வார் சொல்றார் எந்த இடத்துல எம்பருமான் இருக்கிறான் ஒவ்வொருடா காண்பிக்கிறார் அழகா சூழலு என் பக்கலுளானே என் ஒக்கலையானே அப்படின்னு காண்பித்து வரக்கூடிய அழ்வார் நாவினுளானே அடுத்தது தெரிவிக்கிறார் நாவினுள் நின்னு மலரும் ஆவியும் ஆக்கையும் தானே அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கநாதனும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் அடியனுக்கு குடிர நோக்கனம் முதல்ல அவர்கள் திருவடிகளிலே பிரார்த்தித்து அவர்களை பிரார்த்தித்த பட்டரையும் பிரார்த்தித்து உபநியாசத்தை தொடங்குகிறோம் திருவாசிரியம் இது அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஆழ்வார்களில் சிரேட்டரானவர் பிரபன்ன சுவாமி நம்மாழ்வார் ரிஷி ஜுஷாமகே கிருஷ்ண கிருஷ்ணா தவம் அவர் பொறுத்து செய்திருக்கக்கூடிய அத்யர் எப்படிப்பட்ட ரிஷியாக இருக்கக்கூடியவர் யோ அத்ரா என்று காண்பிக்கிறார் ஒரு ரிஷியாக இருக்கக்கூடியவன் மந்திரத்தை தானும் கிரகித்து மற்றவர்களுக்கு வெளியிடுமா போலே இவ்வாழ்வார் சந்தங்கள் ஆயிரத்தையும் கிரகித்து நமக்காக வெளியிட்டார் கிருஷ்ண கிருஷ்ணா தத் கிருஷ்ணனிடத்திலே உண்டான காதலே ஒரு வடிவு கொண்டா போலே இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் என்று பட்டர் கொண்டாடி நிற்கிறார் நம்மாழ்வாரே அவர் அருளி செய்திருக்கக்கூடிய நான்கு திவ்ய பிரபந்தங்கள் திருவருத்தம் திருவாசிரியம் திரு பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி திருவிருத்தம் ரிக்வேத சாரம் திருவாசிரியம் திருவாய்மொழி சாமவேதாரம் கடைசியாக இருக்கக்கூடிய பெரிய திருவந்தாதி அதர்வனவேதாரமாக கருதப்படக்கூடியது காண்பிக்கிறதுன்னு பெரியோர்கள் அற்புதமாக தெரிவிக்கிறார்கள் ரிக்வேதம்னு சொல்லக்கூடியதில் இப்ப திருவருத்தம்னு தெரிவிக்கிறோம் நூறு பாசுரங்கள் நூறு பாசுரங்களிலே ரிக்வேதத்திலே சாரமாக கொண்டாடக்கூடிய விஷ்ணு சூக்தாதிகளை எல்லாம் எடுத்து சேர இவ்வாழ்வார் நூறு பாசுரங்களாக கொடுத்தார் யஜுர்வேத சாரமாக இருக்கக்கூடிய திருவாசிரியம் நாராயண அனுவாக்கத்தின் சாரமாக இவ்வாழ்வார் இந்த ஏழு பாசுரங்களை தாமும் காண்பித்தார் ஏன் ஏழு பாசுரங்கள் திருவாசிரியத்திற்கு யஜுர்வேதத்திலே ஏழு காண்டங்கள் ஏழு காண்டங்களுக்கு தகுந்தபடி திருவாசிரியத்திலேயும் ஏழு பாசுரங்களாக காக்கி கொடுத்தார் அச்சரியமா வேதம் விதிக்கிறது நமக்கு சுவாத்தவிய இதை மட்டும் கேட்கிறோமோ இல்லையோ மறந்திருப்போம் கேட்டாரு ஏன்ன கேட்ட அனுட்டிக்கணுமே சுவாத்தியா எவனவன் எந்த சாக்கையிலே பிறந்திருக்கிறானோ அந்த ஓத வேண்டும் என்பது வேதம் நமக்கு கூடிய விதி வேதம் அவசியம் ஓதனம் பிராமணனாக இருக்கக்கூடியவர் அந்தந்த சாக்கையே முதல்ல ஓதனம்னு காண்பிக்கிறார் வியாக்கியான தெரிவிப்பார் ஒரு அந்தனனுக்கு ஒரு பிராமணனுக்கு பித்து பிடித்தது பைத்தியம் பிடித்ததுன்னா என்ன சொல்லுவன் ஓத்து சொல்லுமா போலே the yeah. பைத்தியம் விடுச்சாலும் பிராமணன் வேதத்தை தான் ஓதிப்பனா அப்படி வேதாத்தியனம் சதாசர்வ காலமும் பண்ணி கொண்டு போருகிறவன் வந்து சேர்ந்திருக்க கூடியவன் என்ன வருது ஆரம்பிக்கும் இசேத்வா அவ்வளவுதான் அது மட்டும் தெரியல வேர்கொண்டு கேட்டீர் ஆகாது யஜுர்வேதத்திலே ஏழு காண்டங்கள் அடங்கி இருக்கக்கூடியது அத்தமாக அதான் ஓதி நிற்பர்கள் ஏழாவது ஒரு கிரமம் உள்ளதோ அதை போலேயே மூன்றாவது காண்டத்திலிருந்து பிறகு ஒன்றாவது இரண்டாவது காண்டம் வந்து சேருமா முடிச்சு மறுபடி வரச்சேன் அவர்கள் பந்தத்தை தாமும் அரு செய்கிறார் என்று காண்பித்தார் இதற்கு அற்புதமான தனியன் அருளாள பெருமாள் எம்பெருமானார் தாமும் அனுகிரகித்துப் போந்த தனியன் காசினியோர் தாம் கலியுகத்தே வந்துதித்து ஆசிரியர் தேசிகனை பராங்குசனை திகழ்வகுல தாரானை மாசடையா வனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே என்று காண்பிக்கிறார் அற்புதமாக யாரை கொண்டாடுகிறார் இங்கே நம்மாழ்வாரையும் அவர் அருளை செய்திருக்கக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தத்தையும் அதனுடைய சாரார்த்தங்களையும் கொண்டாடி நிற்கிறார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் காசினியோர் தாம் கலியுகத்தே வந்துதித்த நம்மாழ்வாருடைய வைபவம் நம்மாழ்வார் பிறந்தது எதற்காக பூமன்னகலத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வாழ்வதற்காக வந்து பிறந்தார் இங்க ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் காஷினியோர் உலகத்தோர் அர்த்தம் ஏன் உலகத்தோர் சொன்ன ஆகாதா காசினியோக்கியானம் பண்ணி காண்பிக்கிறார்கள் காசத்தே காசினி அப்படின்னு வியாக்கியான உலகத்துக்கு பேர் தெரியுமா காசினி என்பது உலகத்திற்கு கண்ணாலே கண்டு அனுபவிக்கப்படும்படியாக இருக்கக்கூடிய பூ உலகம் அப்படின்னு அதற்கு வியாக்கியானம் பெரியோர்கள் எப்படி நாமெல்லாம் சாமான்ய தமிழ்ல சொல்லுவோமே கண்டதே கோலம் கொண்டதே காட்சி இப்படிதானே இருப்போம் நாம இந்த கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இப்படின்னு பார்த்தைகளை சொல்லுகிறா போல இந்த கண்ணால இந்திரியங்களால எதை கிரகித்தோமோ அதுவே என்று வாழக்கூடிய உலகத்தவர்கள் அப்படிப்பட்ட இந்த உலகத்தவர்கள் தாம் வாழ உஜ்ஜீவனத்திற்காக இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் கண்டதற்கு மேற்பட ஒரு பலம் உள்ளது இந்த கண்டதற்கு மேற்பட நமக்கு எதாவது ஒரு பலம் உள்ளதுன்னு நோக்கம் வருமா பார்த்தார் கையில வாங்கின்றார் எதையோ சாப்பிடறதுக்கு எடுக்கிறார் இதுவும் அப்படியே தான் இருக்கு வெளியில கடையில எங்கியோ வாங்கினதும் அப்படியே தான் இருக்கு இதற்கு என்ன அதற்கும் இதற்கும் வித்தியாசம் பார்த்தா ஒன்னும் தெரியலையே சொன்னார் சுவாமி இதை காட்டிலும் அது கொஞ்சம் நே இருக்கு பகவானுக்கு காண்பிக்கப்பட்டு எப்பெருமான் தானும் கண்டருளி மீது நமக்கு சேஷத்தை கொடுத்து போனான் அதை நாம இருக்கிறது பட்டர் தெரிவித்தார் வைஷ்ணவன் திருட்டத்திலே அதிருஷ்டத்தை நோக்குமவனும் அதிருஷ்டத்திலே திருடத்தை நோக்குமவனும் அவனே வைஷ்ணவன் பராசரபட்ட அந்த திருட்டத்திலே அதிருடத்தை பாக்கிற தன்மை ஏற்பட்டு இருக்கணுமா உலகத்திலே திருட்டத்தை மாத்திரமே பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ இவ்வுலகத்திலே வந்துதித்தார் சுவாமி நம்மாழ்வார் இங்கே காண்பிக்கிறார் அற்புதமாக காஷினியோர் தாம் வாழக் கலியுகத்தே வந்துத்தார் இந்த கலியுகத்திலே வந்து தோன்றி நிற்கிறார் கலிபுருஷனானவன் தம்முடைய ஆட்சியை மிகவும் அதிகமாக செலுத்தி இருக்கும்படியான இந்த சமயத்திலே வந்து உதித்திருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்ணார் ஆசிரியப்பாவதனால் ஆசிரியப்பான்னு சொல்லும்படியான விரத்தத்திலே இந்த கிரந்தத்தை தாமும் அமைத்திருக்கிறார் நிறைய இருக்கு வெண்பான் இருக்கு கலிப்பான் இருக்கு நிறைய இருக்கு அதிலே இவர் ஆசிரியப்பா என்பது கொண்டு இந்த கிரந்தத்தை நமக்காக உபகரித்து போந்தார் சொல்றதுக்கே அழகா இருக்கு தரிதமா இருக்கும் இல்லையா சொல்லி பார்க்கறதுங்கிறதுக்கு அத போல ஆசிரியப்பாவதனால் அருமறை நூல் விரித்தானை அருமறை நூல் விரித்தானை மறையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேதாந்தமாக இருக்கக்கூடிய விஷயம் நமக்காக உபகரித்து போந்தார் ரொம்ப போறது ஆகாது ஆகையாலே நாம் மூணாவது காண்டத்திலிருந்து தொடங்குகிறோம் அப்படின்னு கனபாடுகள் தெரிவிக்கிறதற்கு பதிலாக வேதம் மூலத்தை நெற்று பண்றதே சம்ஹிதை பதம் கிரமம் ஜம் கடைசியாக பந்து சேர வேண்டிய கனம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதற்கு மேல வேத பாஷ்யம் ஓதுவதுங்கிறது எத்தனை இருக்கும் இதெல்லாம் கஷ்டப்படாதபடி அதி சுலபமாக கொடுத்தார் அருமறைநூல் விரித்தானே தேசிகனை நமக்காக வழிகாட்டியாக விளங்கி இருக்கக்கூடியவர் மார்க்கதர்சியாக நிற்கக்கூடியவர் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய மதத்தை ஸ்தாபிக்கிறபடியால தானே அழிய நிற்கும்படியாக ரொம்ப ஆச்சரிய அழிக்கணும் அவசியம் இல்லை உயர்வர உயர்நலம் உடையவன் சொன்னார் குணம் என்பாருடைய மதம் தானே அழிந்து போய் நிற்கிறது பராங்குஷனை திகழ்வகுல தாரானை வகுளமாலையை தரித்திருக்கும்படியானா மாசடையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே நம்முடைய தியானித்து நாம் வழிபட்டு இந்த கிரந்தத்தை தொடங்குவோம் மறவாமல் வாழ்த்துதுமே மறவாமல் அவருடைய திருநாமத்தை நன்றாக வாழ்த்துதுமே என்று கொண்டாடி நிற்கிறார் இங்கே அவருடைய சுவாமி அம்மாழ்வாருடைய அனுகிரகத்தோடு கிரந்தத்தை நாமும் தாமும் அனுபவிக்கப் புகுவோம் ஏழே பாசுரங்கள் அதி சுலபம் ஒன்னும் கவலையே இல்லை ஏழு பாசுரங்கள் தான் ஆயிரம் பாசுரத்தினுடைய அர்த்தம் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழு பாசுரங்களுடைய அர்த்தங்கள் எடுத்து காண்பிப்பதுங்கிறது மத்தொரு பக்கம் கொஞ்சம் சமமான காரியம் ஆகையாலே சாரமாக இருக்கக்கூடிய விஷயத்த மாத்திரம் நாம் இங்கு அனுபவித்து நிற்போம் இந்த இடத்துல அத்தியாசியமாக அனுபவித்து போருகிறார் இவ்வாழ்வார் கீழே திருவிருத்தம்ங்கிற திவ்ய பிரபந்தத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானிக்கிறார் எப்பவுமே இவா சங்கதிய சேர்த்து சேர்த்துதான் காண்பிக்கிறது வழக்கம் சங்கதி சொல்லாம சொல்றது இல்லை சங்கதி இல்லன்னா கூட அசங்கதி சேர்களை உயர்ந்ததாக கிடக்க அதை அனுபவிக்க பெறாதே என்னைத்தாய் இது பொருந்துமா இது ஏற்குமா இப்படி நீ பண்றது சரியாகுமா என்று பகவானிடத்திலே மடிபிடித்து கேட்கிறார் இமையோர் தலைவா நீ நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே எத்தனை நாள் உலக வைத்து வாட்ட புகரிர் நீர்தாமும் தொலைத்து கட்டும் உம்மிடத்திலே நான் சீக்கிரம் வரும்படியாக என்னை தானும் சேர்ப்பி தருள வேண்டும் சம்சார சம்பந்தம் நீங்கனம் அழுகிறார் இவ்வாழ்வார் பாசதம் தொடங்கிறே இந்த நாம நினைச்சுப்போம் அப்ப நமக்கு இப்படிதானே ஏற்படுறது ஒரு நாள் வைராக்கியம் எடுக்கும் அடுத்த நாள் குறையுமா இல்ல சம்சாரத்திலே விருப்பும் பரமபதத்திலே விருப்பமாய் நடக்கிறது ஆழ்வாருக்கு பரமபதத்தில விருப்பு நமக்கு ஏற்படல ஏதோ பரமபதம் ஏதோ இருக்கும் ார் கீழே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய திருவிருத்திலே இந்த பிரபந்தத்தில் என்ன பண்ணுகிறார் எம்பெருமானுடைய எம்பெருமான் பார்த்தார் ஒா பாஸ் பண்ணி நான் தெரியும் இருந்தாலும் பெருமாளை கொஞ்சம் கொஞ்சம் கிருப பண்ண ஆகாதான் வேற அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறோம் மோஷத்தை தவிர வேறொன்னு நிற்கிறதுக்கு கூட்டின் போரா போல இல்லை சில பேர சில இடங்களில் நாம் வைத்து தான் ஆக வேண்டும் கொண்டு போய் வைத்த அம்பு படுக்கையிலே படுக்க வைத்தார் பெருமாள் கேட்க வைக்கிறாரு அங்க வைத்துக் கொண்டு பீஷ்மர் அம்பு படுக்கையா படுக்க வைக்கிறார் அவர் சீக்கிரம் கூட்டின்னு போக கூடாதா அப்படின்னா இல்ல உடைய தர்மம் என்ன சொல்லும் நீர் அப்படின்னு சொல்லி கேட்பதற்காக பீஷ்மரை கொண்டு ஆயிரம் திருநாமங்களை இவ்வுலகுக்கு தெரிவிக்க வேண்டும் என்கிற காரணத்தாலே அம்பு படுக்கையிலே படுக்க வைத்தா போல இவ்வாழ்வாருக்கும் சம்சாரமாக அம்பு படுக்கையிலே இருக்க வைத்தான் பகவான் இருக்கட்டும் இவ்வாழ்வாரம் அப்பதான் மற்றவர்களுக்கும் வேண்டி அடிமைகளை செய்து ஆனந்தித்து நிற்கும் அது பரமபதத்தினுடைய நிலை அந்த இடத்துல பசி இல்ல தூக்கம் இல்ல தாகம் இல்ல நமக்கு ஒரு ரோகம் இல்ல எதுவும் இல்லை நம்முடைய சரீரத்துல இப்ப இது இங்கேந்து புறப்பட்டு போய் அனுபவிக்கிறோமோ இல்லையோ அது வேண்டாம் ஆழ்வீர் உமக்கு அவ்வனுபவத்தை நாம் இங்கே காண்பிக்கிறோம் அதை காட்ட கண்டு அனுபவித்து நில்லும் பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை பரமபதத்திலே சென்று அனுபவிக்க வேண்டி இருக்க அவ்வோ அனுபவத்தை இவ்வாழ்வாருக்கு இவ்வுலகிலே காட்டிக் கொடுக்க பகவான் அதை கண்டு தரித்து ஆழ்வார் தாமும் அருளி செய்கிறார் இப்பிரபந்தத்திலேன்னு காண்பிக்கிறார் கிரமம் எனும் அனுபவித்து நிற்க இதுதான் கிரமம் எப்பவும் சொல்றேன் சொல்றோம் ஆனால் திருவாசிரியத்தில் இவ்வாழ்வார் கிரமத்தை மாறாடி வைக்கிறார் அக்கிரமமாக நிற்கிறார் இவ்வாழ்வார் கிரூபத்தில் விட்டுபுமான வரக்கூடிய அனுபவிப்பது என்ன திருமேனி சௌந்தர்யத்தை இவ்வாழ்வார் சரி இந்த ரூபத்திலே இழுகையாவது இவருக்கு இடிவாரை போலேனிக்காமும் சௌந்தர்யமாகற சாகரத்திலே அந்த சாகரத்திலே கடலிலே குதிக்க பார்க்கிறவர் நேரடியா குதிக்க மாட்டேன் பிறகு என்ன பண்ணுகிறார் படகாக ஒரு உபமானத்தை பற்றி கொள்ளுகிறார் போல அந்த அழகத்திற்கு அந்த அழகுக்கு ஒப்பனூடி மதியம் போனை அத்தமா தெரிவித்தார் இவ்வாழ்வார் நேரே எம்பெருமானுடைய சௌந்தர்யத்தை அனுபவிக்க முடியாத இருக்கக்கூடிய பாடினார் பெரியாழ்வார் வடிவாயினின் வளமாரில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு எல்லாம் சொன்னவர் கடைசியா சொன்னார் சன்னியமும் பல்லாண்டு யம் ஆகாதா அப்பாஞ்சம் வந்துடுமோங்கிறார்கள் பெரியோர்கள் அலை எரியும்படியான வடிவழகுல குளிக்கிறோம் குளிக்கிறச்சா எப்படி இருக்கு நேரம் குளிக்க மாட்டான் இப்படி திரும்பிப்பா இந்த முதுக்கு பக்கம் திரும்பிட்டு விருகிறா போல ஏன் நாம கொஞ்சம் அப்படி தள்ளி போட மாட்டோம் படியா குளிக்கும்படிய பற்றி கொலையை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு மரகதமலை போறது போறா அதையும் சிக்ஷித்து இழிகிறார்கள் என்ன அது வியாக்கியான உபமானத்தையும் நேரே அப்படி கொள்ளாதபடி அதையும் ஆங்காங்கே சிக்ஷித்துக் கொண்டு இவ்வாழ்வார் இழுகிறார் இப்பிரபந்தன் தன் இதே எம்பருமானுடைய சௌந்தர்யத்திலே தாமம் இழிந்து தன்னை சொல்லி போருகிறார் அத்தமான வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் பராசர பட்டரம் அது சொல்ற ஸ்ரீரங்கநாதனை பார்த்தங்க எதற்கெடுத்தாலும் அங்கதான் தொடுக்க வேண்டிய விஷயமா ஆகிறது உயர்ந்த அனுபவ மூல்யத்தில் சேஷசைய லோசனாமிருத்த நதியை அந்த உண்மையா சேவிக்கணும் அடித்துக் கொண்டு போகாதபடி ஒரு உபத்தை பற்றி கொண்டு பகவானை அனுபவிக்கிறார் ஆச்சரியமா தெரிவிக்கிறார் பிரிதி சொல்ல வரல மேற்கொண்டு மேலெழுந்தவாழியாக சொல்லப்பட்ட அர்த்தங்களை மாத்திரம் அனுபவிக்க வேண்டியது செக்கர்மா முகிலுடுத்து மிக்க செஞ்சுடர் பரிதிசூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு பலசுடர் புனைந்த பவள செவ்வாய் திகழ் பசும் சோதி மரதக குண்ணம் கடலோன்மிசை கண் வளர்வது கடலோன் போல் பீதக வாடை முடிபூன் முதலா மேற்கொண்டு இருக்கக்கூடிய அனுபவம் முதல்ல மேல வரைக்கும் மரதக குண்ணம் சொல்றாரு அது மேற்கொண்டு இருக்கிறது உபமேயத்தை தெரிவிக்கிறார் இந்த மலை பகவான் அந்த முதல் பாசுரங்களாலே வர்ணிக்கிறார் மிக்க செஞ்சுடர் பரிதி ரொம்ப சிவந்து இருக்கக்கூடிய கூடிய மேகங்களை எடுத்து நன்றாக அறையிலே உடுத்தி ஒரு பெரிய மரதக மலை வெறும் அறையிலே அழகாக உடுத்தி இருக்கிறது பிதாம்பரமாக அந்த மேகத்தை எடுத்து உடுத்தி இருக்கக்கூடியதாக அறையிலே அஞ்சுடர் மதியம் போண்டு தெரிவிக்கிறார் அழகான பொ இருக்கூடிய மிகவும் வெளிச்சம் பொருந்தி இருக்கக்கூடிய ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியனை தம்முடைய முடியிலே தரித்துக் கொண்டு பல மிக்க செஞ்சுடர் பருதி சூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு பருதி சூடி சூரியனை தரித்துக்கொண்டு அம்சுடர் மதியம் பூண்டு அழகியதாக மிகுந்த குளிர்ச்சியை உடைத்தாக இருக்கக்கூடிய சந்திரனையும் தரித்துக்கொண்டு ரெண்டு மலையில இருக்கா மலைங்கிறது எப்படி இருக்குமோ அது அப்படியே வர்ணிக்கிறார் அழ்வர் சூரியன் சந்திரன் மேகம் இந்த மேகம் இருப்பிலே உடித்திருக்கிற பீதாம்பரம் போலே சூரியன் கிரீடம் போலே விளங்கிக் கொண்டிருக்கிறது சந்திரன் பக்கத்திலே குளிர்ந்து இருக்கிறது அழகா அப்படி இருக்கக்கூடிய பலசுடர் புனைந்த பவளச்செவ்வாய் அது மட்டும் இல்ல பல புனைந்த அப்படின்னா நிறைய சில இடங்கள் சிவந்து இருக்கக்கூடியதாக கிடக்கின்றன காண்புகிறார் இது அப்படியே திகழ் பசும் சோதி மரதகொன்னும் நன்றாக திகழ்ந்து விளங்கான் என்று மரதக குன்றமானது எப்படி இருக்குமோ அத போல அது கடலோன் கண் வளர்வது போல் அது கடலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கைகளாலே போலம் எப்படி இருக்குமோ அத போல எம்பெருமானவன் இருக்கான் அவன் எப்படி இருக்கான் அதை ஒத்து சொல்றாடை முடி பூன் முதலா மேதகு பல்களன் அணிந்து பீதக வாடகை அங்க மேல இருக்கக்கூடிய செக்கர்மா முகிலு இந்த செக்கர்மா முகிலுத்து மேகங்களை அழகாக உடுத்தி இருக்கக்கூடிய அழகை சொன்னாரு பெருமான் தானும் சரித்திருக்கக்கூடிய ஒரு பீதக வாடையானது எப்படி இருக்கு மேகங்களை அழகா மடிப்பு களையாதபடி ஜம்முன்னு உடுத்திருக்கிறா போல அந்த மரதகமலை பகவானும் பீதக வாடைய மடிப்பு களையாது அவனுடைய திருமேனியனுடைய சௌக்குமாரியத்திற்கு ஏற்றபடி குளிர்ந்திருக்க கூடியதாக மேகத்தை சொல்லு திருமே கூடிக்கூடியது முடிங்கிறது கிரீடத்தை சொல்லி தியாக அழகான பகவானுடைய போல ஒத்திருக்கக்கூடியது ஆயிரம் சூரியன் பிரகாசிக்கிறா போலே ஒளிவிளங்கி நிற்கக்கூடிய எம்பெருமானுடைய திரு அபிஷேகம் வன் குளிர்ந்து இருக்கிற போலே எம்பெருமானுடைய மேதகு பல்கலன் அணிந்து மீதிட்டு பச்சைமேனி மிகப்பகைப்பா இந்த ஆபரணங்கள் எல்லாம் மேல அணிந்து கொண்டு அதற்கு கொண்டு எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தர்யம் நன்றாக பிரகாசித்துக் கொண்டு கிடக்க அப்படின்னு இதுவரைக்கும் புரியமா இருந்தால் திருப்பி ரொம்ப அழகா சுலபமாக காண்பிக்கிறது என்ன எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தர் ஒப்பிட்டு பார்க்கிறார் அழுவார் சந்திரனையும் பவள செவ்வாயும் கூடியதாக அமைய பெற்று இருக்கிறமோ அத போல திருமேனியும் இந்த ஒப்புமைகளோடு கூடியிருக்கிறது மேகத்தை உடுத்தியிருக்கிறா போல எம்பெருமானுடைய மலைக்கு ஒப்புமா போல சூரியன் ஒளி சேர்ந்து குளிர்ந்து நோக்கூடிய அந்த சந்திரனை போல இருக்கக்கூடிய மற்ற ஆபரணங்கள் காண்பித்து கொண்டாடுகிறார் முடிவு முதலா மேதகு பல்கலன் அணிந்து வியாக்கியானம் பண்ற கடலோன்மிசை கண் வளருவது போல் கண் வளர்வது போல் போல் சொன்ன அப்படின் ஏதோ பேருக்கு ஒரு உபமானத்தை சொன்னாமே மரகதமலையா அப்படியே எழுதிண்டால் ஆக அப்படியே எம்பெருமானுக்கு அதற்கு ஒப்புமையாக பூர்த்தியாக சொல்லுவதுங்கிறது என்பதை அந்த இடத்துல சேர்த்து சொன்னார் காண்பிக்கிறார் திரு அபிஷேகத்தில் எம்பெருமான் பல ஆபரணங்களை அணிந்துகிறான் மேதகு பல்கலன் அணிந்து மேதகு பொருந்து இருக்கக்கூடிய நன்றாக தகுதியாக இருக்கக்கூடிய பரப்பர ஆபரணங்களை எம்பெருமான் பெருமை சேர்ப்பதாக அணிந்திருக்கிறான் தம்முடைய திருமேனியில ஒன்னொன்னா வர்ணித்து வரக்கூடிய அவர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் என்ன ஆறு கடக்தவ முக்தா தாமோதர வந்தன சீதாம்பர காஞ்சி குண நூபுரா மேதகு பல்கலன் அணிந்து பல பல ஆபரணங்களை இவன் தானும் தரித்து அங்க வியாக்கானிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை எம்பெருமானுடைய திருநாமங்களுக்கோ திருவதாரங்களுக்கோ ஒரு சங்கைய சொன்னாலும் சொல்லலாம் திருவாபரணங்களுக்கு எண்ணிக்கையை சொல்லி முடிக்க முடியாது எம்பெருமானுடைய திருவாபரணங்களுக்கு எண்ணிக்கை என்பது இல்லைன்னு வர்ணித்து போடுகிறார் அணிந்து மீதிட்டு பச்சை மேனி மிகப்பகைப்ப இப்ப போட்டி வந்து நாமெல்லாம் பார்க்கறதே சொல்றதுண்டு ஸ்ரீரங்கநாதன் எவ்வளவு அழகு எப்ப அழகு சொல்லுவா எம்பெருமான் ரத்தனங்கி சாத்தியிருக்கிற சேர்த்தா அழகே ஸ்ரீரங்கநாதன் பாண்டியன் கொன்றையோடு அதுதான் ரொம்ப அழகு சுவாமி மற்ற சமயங்கள் அவருடைய அழகை காண்பிக்க முடியாது மறைப்பதற்காக தன்னுடைய அழகு திருமேனி சௌந்தர்யம் வெளில தெரியக்கூடாது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவன் தானும் பரப்பல திவ்ய ஆபரணங்களை அணிந்து கொண்டு நிற்கிறான் உண்மையா அவனுடைய திருமேனி சௌந்தர்யம் தெரியணும்னா எப்ப தெரியுமா அழகு திருமஞ்சன சமயத்தில் ஒரு கைலிய மாத்திரம் உடித்து மாலை அதை பார்த்துக் கொண்டு இரங்கநாதன் தம்முடைய திருமார்பு அகன்று விரிந்து பறந்து இருக்கக்கூடியது பட்டன் ரொம்ப ஆய ரெஸ்ட் எடுத்து சங்கச்சக்கரம் வெளியில தெரியாதபடி அவன் தோள்களிலே நன்றாக படுத்து உறங்கி நிற்கிறா போல அந்த அழகுக்கு நிகர் வேறொரு அழகு நிகர் ஆகாதுங்கிறது சொல்ல வேண்டும் அத அவன் அணிவது தானும் அவன் தானும் அணிந்தாலும் இதுக்கும் ஒரு போட்டி இருக்கான் திருமேனி எப்படி இருக்கும் ஆசிரியர் பெரு பெரு பெரிய போட்டித்தது பச்சைமே நீ மிகப்பகைப்ப அது ரொம்ப ஆசிரியமா ஜெயித்து கொண்டாடி கொண்டாடி இருக்கிற ஸ்ரீரங்கநாதனுடைய திருக்கண்கள் ஏன் காது பரியந்தம் நீண்டிருக்கிறது நமக்கு என்ன தெரிய போறது ஏதோ நீண்ட இருக்கு சுவாமியும் அழகா நீண்டவாய கண்கள் வியாக்கியான கண்களுக்கும் மத்த ஆபரணங்களுக்கும் சண்டை மத்த அவயங்களுக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டது நான் இந்த உடல் முழுக்க ஆக்கிரமிக்க போகிறேன் ராமாவதாரம் எடுத்த அவனுக்கும் ரெண்டு கண்கள் கிருஷ்ணாவதாரம் எடுத்து கொஞ்ச காலம் வாழ்ந்த அவனுக்கும் ரெண்டு கண்கள் பரமபதத்திலே நோக்கி கொண்டிருக்கிற அவனுக்கும் ரெண்டு கண்கள் வெறும் முக்தர்களையும் நித்தியர்களையும் நோக்குகிறான் எல்லாரையும் குளிர நோக்குகிற சீரங்க நாதனுக்கும் ரடா திருமேனி முழுக்க கண்களாக வேண்டும் அப்படின்னு கண்கள் நீண்டனவா பக்கத்தில் இருக்கக்கூடிய செவியோட சண்டையிட்டன ஆகையாலே சண்டையிட்டு இருக்கிற ஜெயிக்கிறா போல இருக்க நீண்டு நிற்கக்கூடிய கண்கள் ஆகியாலே நீண்டவாய கண்கள் என்று பெரியோர்கள் காண்பிக்கிறா போலிட்டு எது ஜெயித்தது திவ்யாபரணங்களான் இல்ல எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தர்யம் ஜெயித்து மீதிட்டு பச்சை மேனி மிகப்பகைப்பார் திருமேனியை வர்ணிக்கிறார் தொண்டடி பொடியாழ்வார் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செய் கொலை தெரிவிக்கிறார் ஆனா இங்க என்ன தெரியுமா தெரிவிக்கிறார் அழகா பச்சைமே நச்சு இங்க தெரிவித்தார் ரெண்டு தெரிவிக்கிறார் இங்க சோதிவாயவும் கண்ணவும் சிவப்பா சோதிவாயவும் கண்ணவும் உமான மலையில சிவந்து இருக்கக்கூடிய பவள செவ்வாயினோட நிறுத்தினர் சிவந்த பகுதிகள் சொல்லி நிறுத்தினர் இங்க ரெண்டு இடத்து காண்பிக்கிறார் எது ரெண்டு காண்பிக்கிறார் சோதி வாயவும் கண்ணவும் சிவப்பா சுவாமி ஒண்ணுதானே சிவந்து அங்க சொன்னார் இந்த இடத்துல ரெண்டு சொல்றாரு பெரியவாசான் கேட்டுக்கிறார் அதற்கு அவரே சமாதானம் சொல்றார் சிவந்திருக்கிற இடங்கள் தானே சொன்னோம் எத்தனை சொல்லலையே இங்க ரெண்டு இடங்கள் அற்புதமாக சோதி கண்ணவும் சிவப்ப எப்பெருமானு அதரமாக இருக்கக்கூடியது சிவந்து இருக்கிறது திருக்கண்களும் நன்றாக சிவந்திருக்கக்கூடியவையாக விளங்குகின்றன கண்ணவும் சிவப்ப மீதிட்டு பச்சமேனி மிகப்பகைப்ப நச்சு வினை கவர்தலை அறவின் அமளியேறி எரிகடல் நடுவு அருதியில் அமர்ந்து எப்படி இருக்கான் எம்பெருமானர் பாம்பின் பல இடங்களில் மதுகேடவரும் வயிறுகி மாண்டார் உங்காரம் கேட்டதாலே எதிரிகள் தாமே அழிந்து போமவர்களாக இருக்கிறார்கள் எதிரிகளை கண்டா விஷத்தை இருக்கிறது இந்த குழந்தைய மடிய குழந்தையே பார்த்து சம்ரட்சிக்கிறா போல இருக்கேஷன் பகவானை ஈன்றெடுத்தவன் அவரையே வைத்து भटल अद्भुतमा पीस्तना भरण तेज शयमाश्रये शयमाश्रिए चिंता मिवो ध्वास अनभोगि சிந்தாமணிவ உத்வாந்தம் ரெண்டு பாடம் சொல்லுவா எனக்கு ஆரோசியம் உத்வாந்தம்னு சொன்னா அது தப்புன்னு அழகிய மரபாள பெருமாள் நாயனார் அமரநாதிபிரான் வியாக்கியான தெரிவிக்கிறார் உத்வாந்தம் பெரியோர் காம்பிசாசன அதுதான வழிங்கிறது உத்வாந்தம் உத்வாந்தம் உத் தம்னா பாந்தம்னா பிரகாசித்து நிற்கக்கூடியது உத்வாந்தம் உமிழப்பட்டு நிற்கக்கூடியது ஆதிசேஷன் ஆகிற ஒரு பாம்பு ஒரு ரத்தனத்தை உமிழ்ந்தது உமிழ்ந்த உடனே யாரும் எடுத்துட்டு போகக்கூடாதோ இல்லையோ அதை மடியில வச்சுன்றது ீ சில பேர் பார்த்து அத போல இந்த ஆதிசேஷன் எந்த ரத்னம் அது ாட்டியினுடைய திருமார்புக்கு அழகு சேர்க்கிற ரத்னம் பிராட்டி திருமலை வைத்து அழகு பார்க்கக்கூடிய ரத்னம் எதுமாசிரயே என்று கொண்டாடுகிறார் என்று ஆதிசேஷன் தானும் பகவானை பார்த்து கிடக்கிறா போல காண்பிக்கிறார் நச்சு வினை கவர் தலை அப்படி அப்படி இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தம்முடைய மடியிலே வைத்து பாதுகாக்கிறான் இந்த ரெண்டு ஐதி அத்புதமாக We've got to... பத்தி அனந்த உடனே அனந்தாழ்வானுடைய பாகவதர்கள் இருக்கிற அபிமானம் வரவே வர என்ன ஆச்சரியமான அபிமானம் ஒத்தருக்கு இடத்துல அத்திய பிரியம் அனந்தாழ்வானுக்கு திருக்கோட்டியூர் ஏற பட்டர் போனாருங்கிறதுக்காக இவர் தாமும் திருக்கோட்டியூருக்கு நடந்து போகிறார் போய் பராசர என்ன பண்ணுவாரான் இந்த அனந்தா ஆயிடுவான் இவ்ளோ தூரம் இங்க வந்து சேர்ந்திருக்கிறாரே பட்டர் பெரிய பெருமாளுடைய மகன் என்று பட்டரை கொண்டாடுகிறார் அனந்தாழ்வான் போலே இதெல்லாம் எரிகடல் அரவின் அமளியேரி அமளி ஏறி உடனே எப்படி எம்பெருமானவன் கால்களை உடைய திருச்சிவிகளே ஏறுகிறா போல பகவானும் தன்னுடைய ஏறி நிற்கிறான் அந்த மேலே மீது அமர்ந்திருக்கிறான் அதுல தேறுகிற அர்த்தம் மாற்றம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் மரதக குன்றம் எங்கி நிற்கிறதோ பல சூரியன் சந்திரன் இதோடு கூடி நிற்கிறதோ பல சிவந்து நிற்கிறதோ எவெருமான் தம்முடைய திருவரையிலே அழகான பீதாம்பரத்தை உடித்து கிரீடம் சூரிய மண்டலத்தையும் சந்திர மண்டலத்தையும் ஒத்திருக்கும்படியாக பற்பல திவ்ய ஆபரணங்களையும் தானும் தரிக்கப்பெற்று பவளமாக இருக்கக்கூடிய திரு அதரம் என்ன திரு கண்கள் என்ன இவற்றோட கூட ஆதிசேஷன் மீது சயனித்திருக்கக்கூடிய வடிவழகு எரித்துயில் எரி எரி கடல் நடுவுள் அரி துயில் முழு தான் இருமானுக்கு கண்ணை திறந்தாலும் பிரகாசம் கண்ண மூடினாலும் பிரகாசமே வடிவெடுத்திருக்கும்படியானவன் ஜகத் ரக்ன சிந்தையே வடிவாக உடையவன் பகவான் உலகத்தில் இருக்கிறதே நோக்கமாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் ஆகையாலே அறி துயில் அமர்ந்த நன்றாக அறிவோடே கூடியிருக்கக்கூடிய துயில் ஏன்னா ஜெகத் ரட்சனையிலே நோக்கமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு காண்பிக்கிறார் அறி துயில் அமர்ந்து இன்னொன்னு கூட சேர்த்து அற்புதமா பகவான் தனக்கு மேலே தியானிக்கப்பட வேண்டியவர் வேற யாரும் இல்ல தன்னையே தான் அறிவியில் அமர்ந்து நிற்கிறார்கள் தேவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எம்பெருமானை மனுஷருக்கு தேவர் போல தேவருக்கும் தேவனானை அப்படி தொழுது நிற்கிறே பகவான ப்டி கிடக்கிறான் அங்க கண்டிக்கிறார் வரலான்னு பார்ப்போம் இருக்கிறாளு பார்ப்போம் இன்னும் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும் இத்தனை பேர் யம்மே கொண்டாடுகிறார் இங்கு தாமரை உந்தி தனிப்பெரு நாயகலந்த சேவடியோ தாமரை உந்தி உலகம் தாமரை உந்திய பார்த்தால் தெரியாதான் வெளியில சண்டை போடுதான் காண்பிக்கிறார் உலகத்திலே பிரம்மா இன்னொத்த சொன்னார் அது யாருமே தெரியாத அவாதான் பெரியவர் அவன் அவனுக்கு வாய்க்கு வந்தபடி சொல்றான் யாருன்னு தெரியுமே அத்வைதிகரமிதி பரவதிபி சித்தாந்தா சித்தாந்தம் இதுவே சொல்றது வேண்டியது இல்லை பூர்வபக்ஷம் சித்தாந்தம் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் ஒண்ணு வேண்டியது இல்லை சித்தாந்தம் இந்த எமரமானுடைய திருநாபி கமலம் அதுவே சொல்றது இந்த இடத்திலிருந்தானே பிரம்மா உட்பா பிரம்மா தோன்றி நின்றான் பிரம்மாவிடத்தில் இருந்துதானே மேற்கொண்டிருக்கக்கூடிய தேவர்கள் தோன்றி நின்றார்கள் தாமரை உந்தி தனிப்பெருநாயகார் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் தனி பெருநாயகன்னு கொண்டாடி நிற்கிறார் அவருக்கு மூவுல கலந்த இது மாத்திரமில்ல எம்பெருமானுடைய திருவடியை கொண்டு இவ்வுலகு தன்னை பூர்த்தியாக நின்னானே அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடி நிற்கிறார் இந்த மூவலக அளந்திருக்கும்படியான எம்மானுடைய சேவடியை திருவடியை கொண்டாடி நிற்கிறார் இவ்வாழ்வார் இதனால என்ன காண்பிக்கிறார் மூன்றையும் இந்த முதல் பாசனம் தன்னாலே அனுபவிக்கிறார் அழகு கீழே எத்தனை ஆபரணங்களை சொல்லி கொண்டாடி மிகப்பகைப்பா இதெல்லாம் திவ்யா அவனுடைய சௌந்தர் அனுபவிக்கிறது இருக்கக்கூடிய பரத்வத்தை அனுபவிக்கிறது சிவன் அயன் இந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் என்பதாலே அவன் தானும் பெரியவன் அறப்பெரிய காண்பித்து நிற்கிறது காண்பிக்கிறது இப்படிப்பட்ட பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் தம்முடைய திருவடியை கொண்டு உலகம் அத்தனையும் என்று அவனுடைய சௌலபியத்தையும் சேர்த்து இவ்வாழ்வார் இம்மூன்றையும் முதல் பாசுரன் தன்னாலே அனுபவித்தார் இது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான ஒரு பாசுரத்துக்கே இப்படி போறது அழகா இன்னும் பாசனங்கள் எடுத்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கும் இருபது சதவீதம் தான் விட்டது எண்பது சதவீதம் என்னென்ன விட்டு என்னும் தெரியும் தெரியாத்தியத்துல ஆச்சரியமா அவ்வளவு அர்த்தங்களை காண்பிக்கிறார் சுவாமி தானும் இப்ப இதுல அனுபவிக்கிறது என்னன்னார் ஆழ்வார் எம்பெருமானுடைய சௌந்தரியத்திலே இழிந்தார் அந்த கிணகத்திலே இழிவாரைப் போல இவ்வாழ்வார் தானும் நேரே அனுபவிக்க முடியாதபடி ஒரு உபமானத்தை இட்டு இழிந்தார் இவ்வாழ்வார் சரி சுவாமி அனுபவிப்பீருமானுடைய அனுபவத்திலே முகம் மேலே சதாநுபவம் அதத்தானே பிரார்த்திக்கிறோம் அத்தனை பேரும் கீழே கிடைக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் அல்பம்னு தெரிஞ்சு மோக் இருக்கக்கூடிய மீட்சியின்றி மைகுந்த மாநகருங்கிறது தான் தலை சிறந்த பலம்னு அதை அனுபவிக்க ஆசவரணமோ அந்த ஆசை இவ்வாழ்வாருக்கு வந்துதான் கேட்டார் அடுத்த பாசனத்திலே தெரிவித்தார் அந்த ஆசை இல்ல அத காட்டிலும் உயர்ந்தது ஒன்று உண்டு அப்படின்னு இந்த நெக்ஸ்ட் பாசனத்திலே தெரிவிக்கிறார் அதை ரொம்ப அற்புதமா வர்ணிக்கிறார் இங்க உலகு படைத்து எந்தை அறைகளல் சுடர்பூன் தாமரை சூடுதற்கு அவா அங்க காண்பிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமா காண்பதார்த்தர்த்தண்ட அனுபவிப்போம் எம்பெருமான்லகம் தன்னை திருவயிற்றிலே வைத்து ரக்ஷித்து மறுபடியும் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து போந்தான் அதுதான் இங்க காண்பிக்கிற அழகா எம்பருமானுடைய அந்த திருவடியாக இருக்கக்கூடிய தாமரை சூடுதற்கு திருமையா திரு திருவடியாகிற தாமரை பூவை நம்முடைய திரு அபிஷேக நம்முடைய தலையிலே சூடுவதற்கு இந்த ஆவா ஆசை இருக்கோல்யோ அதிகமான ஆசை இந்த அன்பு மேலெடுக்கிறது தோல்யோ அது பக்தியாக பரிணமிக்கிறது ஆச்சரியம் இந்த ஞானம் கனிந்த நலம்னர் ஞானம் எருமான திருவடியை சூடுவதற்கு அவாங்கிறது ஏற்படுகிறது இது காதல் அன்பில் ஏற்படக்கூடிய உயர்ந்த பிரீதியாலே அன்பில் இருக்கோ உயர்ந்த அன்பு அதுதான் பக்தின்னு காண்பிக்கிறார்கள் பெரியோர்கள் அன்பு எப்படி வரைக்கும் வளரணும்னு சொன்ன இந்த அன்பானது பக்தியானது பரமபக்தி பரியந்தம் வளரணமா பக்தி பரபக்தி பரஜ்யான பரமபக்தி பர்ந்தம் வளர்ந்து நிற்கக்கூடியதாக இவ்வாழ்வாருக்கு ஏற்படணும் இந்த பக்தியிலேந்து ஆரம்பிச்சு பரமபக்தி பர்ந்தம் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது இதுதான் தலை சிறந்த சிறப்பு உத்கிருஷ்டமான ஐஸ்வர்யம் இது மிக உயர்ந்து கொண்டாடப்பட வேண்டியது இது இத விட்டுட்டு உலகத்துல என்ன பண்றாரு அசைவோர் அசைக அனுபவத்தை விட்டுட்டு மத்த விஷயங்களே அலைகிறார்களே அலைவா எப்படி அலைகிறாரோ அப்படியே அலைந்து போம்பியாக கிடக்கட்டும் மட்டுமிருக்கக்கூடிய திருவொடு அருவிய இயற்கை மாயா பெருவிரல் உலகம் மூன்றினோடு நல்வீடு பெரியனும் கீழே சொல்லக்கூடிய ஐஸ்வர்யமாகிறது கைவல்லியும் சேர்த்து மோக்ஷத்தையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனையுமே அனுபவிக்கூடியது இருக்கிறது பலம் கை கட்டின பிறகு அனுபவித்திருக்கிறது இருக்கிறது அது பிரயோஜனம் இல்லை இங்கேயே இருந்து எம்பருமானை அனுபவித்தலாக இருக்கக்கூடியது இருக்கிறது அதுவே சிறந்தது இதற்கு வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை பண்ணார் ஐஸ்வர்யார்த்திகள் அல்பமா இருக்கு பலம் கொஞ்சமா கிடைக்கிறது ரொம்ப நாள் இருக்க மாட்டேங்கிறது ஆகையாலே அதை விட்டுடலாம் கைவல்யம்ங்கிறது சிறந்தது ஏன் கைவல்யம் சிறந்தது இல்ல அப்படின்னா அது அது விச்சின்னப்பட்டிருக்கிறது ஒரு அளவு பட்டதாக இருக்கக்கூடியது கைவல்யானுபவம்னு சொல்லக்கூடியது சரி பரமபதம் தான் அவிச்சின்னமா இருக்கு அளவுபடாது பறந்து விரிந்திருக்கிறதேன்னா பரமதம் போனா இந்த உடம்பை விட்டுட்டு போகணுமே இந்த உடம்பை விட்டுட்டு வேறு உடம்பை பெற்றுக் கொண்டு போக இந்த உடம்போட அனுபவிக்கிற பக்தி சிறந்தது இந்த அனுபவத்திலேயே சிறந்திருக்கிறது இந்த அனுபவமே தலை சிறந்தது என்று இரண்டாம் பாசுரத்தாலே காண்பிக்கிறார் இவ்வாழ்வார் கொள்வது என்னமோ தெள்ளியோர் குறிப்பே யார் இப்படி உகந்திருப்பார்கள் தெள்ளியோர் என்றார் ரொம்ப அழகா விசாரம் பண்ணி இது நல்லது இது தீயதுன்னு உணர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் அவர்கள் இதையே உகந்திருப்பரமபதத்திலே சென்று அனுபவிப்பதை காட்டிலும் இருக்கக்கூடிய நிலையே சிறந்தது என்று காண்பிக்கிறார் சரி சுவாமி உலகம் மூன்றுடன் வணங்கு தோன்றுபுகழானை காண்பிக்கிறார் அழகா இனி நாம் தனிமா தெய்வ தடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே இசையுங்கள் ஊழி ஓவாதே இந்த பாசரத்தில் மூன்றாவது பாசுரத்தில் மரணம் பகவானிடத்துல என்ன அளவுபட்டதுன்னு அர்த்தம் அவனுடைய அடியவர்கள் பர்ந்தம் வருதே சிறந்தது பகவத் பக்தியை காட்டிலும் பாகவத பக்தி தலை சிறந்தது பகவானுக்கு பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருப்பதே தலை சிறந்தது அப்படிங்கறதுல மூணாவது பாசுரத்தரை காண்பித்திருக்கிறார் அதிரி எம்பர்மான் எப்படிப்பட்ட சேஷிதங்களை செய்யக்கூடியவன் காண்பிக்கிறார் குறிப்பில் கொண்டு இவ்வுலகத்தை நடத்துமன் தன்னுடைய திருவிழா குறிப்புப்படி இவ்வுலகத்தை நடத்தும்படியான சாமர்த்தியம் மிக்கவன் பரம்பொருள் அப்படின்னு அவனை எல்லாம் வர்ணித்து இப்படிப்பட்ட பரம்பொருளுக்கு அடியவராக இருக்கிறார்களே இந்த அடியவராக இருக்கக்கூடியவர்கள் எம்பருமான் தானும் இந்த விஷத்தை போக்கி அமிர்தத்தை கடைந்து கொடுக்கிறான் ஆயிரம் தோளால் அலைகடல் கடைந்தான் ஆனா பேர் யார் தெரியுமா வாங்கிண்டா போய் எம்பெருமான் கடைந்தான் சொல்வாள் தேவர்கள் அசுரர்கள் தான் கடைந்தா நான் சொல்றோம் சின்ன குழந்தைய கேட்டா கூட அதான் சொல்றேன் பகவான் கடைந்தானான் இல்ல அதுதான் கடைந்த நோய்பம் காண்புகிறார் இப்படி இவன் பாடுபட்டுமோ அவர்களுக்கு தான் கிடைக்கும்படியாக இருக்கிறது கொண்டாடுகிறார் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய புகழை பாடக்கூடிய அடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பது அதுவே தலை சிறந்தது அதுதான் தனிமா தெய்வத்தடியவருக்கு இனி நாம் ஆளாகவே இசையுங்கொள் இந்த இசையு கொள்ளுக்கு பெரியவாச்சும் என்றார் இந்த பாகியம் கிடைக்குமா யாருக்காவது அறியவருக்கு அடிமையாயிருக்கல்ங்கிற பாக்கியம் கிடைக்கப்பெறுமா கிடைக்க பெறாத நமக்கு கிடைத்திருக்கிறது பாருங்களேன் அழிவார்கள் பத்து பேர் இப்படி இல்லை இந்த பத்து பேரை பார்த்து சிரித்திருப்பார் ஒருவர் பத்து பேரையும்து மதுரகவியாழ்வார் பாசனம் கொண்டு சொ அத்தனை பேருக்கும் கிடைக்காத பாக்கியம் கொண்டாடுகிறார் அமலன் ஆதிபிதான் அடியார்க்கெண்ணை ஆட்படுத்த விமலன் பிரயோகிக்கிறார் அமலன் விமலன் நிமலன் நின்மலன் தோஷம் இல்லாதவன் தோஷம் இல்லாதவன் தெரிவிக்கிறது ஏன் பதம் இடம் நமக்கு தான் வார்த்தை வராது மாத்தி மாத்தி இட்டுக்கணும் இதுல அத போல புனருப்தி சொல்லலாம புனருப்திய ஒரு தோஷம் சாஸ்திரத்தை கூட ஏன் இப்படி தெரிவிக்கிறார் முதல்ல வியாக்கியானம் பண்ணார் அமலம் தான் தோஷமோழ்வார் எபெருமானுடைய தேஜஸ் வளர்ந்ததான் ஆகையாலே அமலம் தன் தன்னிடத்திலே மாத்திரம் இல்ல நம்முடைய தோஷத்தையும் போக்க வல்லவன் அது ரெண்டாவது சொன்னார் அடுத்தது தெரிவிச்சார் விமலன் ஏன் எம்பெருமானுக்கு விமலன் பேர் தெரியுமா ரொம்ப உயர்ந்த பதார்த்தன் பக்கத்துல வருது ரொம்ப ஆசையா ஒருத்தர் ஒரு பொருள் கொண்டு வந்து கொடுக்கற இந்தாங்க சுவாமி தலை சிறந்த பிரசாதம் மீது பிருந்தாவனம் பேர் அந்த இடத்துல இருந்து வடக்குலேருந்து கொண்டு வந்து வச்சுக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்சவா யார்னு பாரு வாழ்த்து அதை போய் கொடுப்போம் என் குழந்தை எனக்கு அடியவர்களுக்கு அடியவன் ஆக்கினான் திருப்பானாழ்வாரே வியாக்கியானம் பண்ணா சில பேர் சொல்றதுன்றோ இல்லையோ நான் பகவானு கடிமை மற்றவால பண்ண மாட்டேன் இது பெருமையா பெறது என் வழக்கம் இல்லை வழி உண்டு எழுத்பக்தியிலே இழிந்தவனுக்கு பகவானிடத்திலே அடிமை பூண்டு மீழுவதற்கு ஒரு விறகு உண்டு ஆனா பகவானுடைய அடிமைக்கு அடிமைக்கு அடிமைக்கு அடிமையானவனுக்கு மீட்கைக்கு மீழுகைக்கு வழி வேறு வழிர் பத்து பேர்டு வழி அதுவே தலை சிறந்த பேரு மூன்றாவது பாசரத்தாலே கொண்டாடுகிறார் அடியார்க்கு அடியவனாக நிறல் இதையே ரெண்டு திருவாய் மொழியிலே காண்பிச்சார் சுடரொழிமூர்த்தி பிறகு இருக்கக்கூடிய நெடுமார் செய்வேன் போல்வத்தை அங்க தெரிவிக்கிறார் இந்த நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியிலே நான்காவது பாசரம் அடிமைப்பட்டதே சிறந்தது கொண்டாடுகிறார் சதா எப்பவுமே இருக்கணும் அடியோமோடும் நின்று பிரிவிண்ணி ஆயிரம் பல்லாண்டு எப்பொழுதும் இதற்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு நிற்பதே பிரயோஜனம் யாம் தொழை இசையும் காண்பிக்கிறார் அழகா இதுதான் எடுத்து சாரமா எடுத்து காண்பிச்சார் பெரியவாச்சான் பிள்ளை யாம் தொழை இசையும் ஊழிதோர் ஊழி ஓவாது இந்த ஆழ்வார் பண்ண வேண்டியது என்ன இனி சதா சர்வ இதற்கு பாடிக்கொண்டு இது பெரிய பெரியாழ்வார் ஆயிரமா பெருக்கினார் பல கோடியா என்ன சுவாமி பல்லாண்டு தலை பாசுரத்திலே தாமம் காண்பித்து நின்றார் பாசுரம் ஆச்சரியமா அர்த்தம் ஒவ்வொரு இடங்களையும் அடிப்போது அகப்படுத்து ஒன் சுடர் அடிப்போது அடுத்தது கொண்டாடி காண்பிக்கிறார் இங்க நெடியோய் அடிக்கல அடியதோ உலகே இங்க காண்பிக்கிறார் எம்பெருமானுடைய திருமேனியனுடைய வைபவத்தை பகவான் எங்க காண்பிக்கிறான் வாமனாவதாரத்திலே தான் தெரிவிக்கிறான் இந்த வாமனாவதாரம் தான் எடுத்து திருவிக்கிரமனாக வளர்ந்திருக்கிறபடியே இந்த ஐந்தாவது பாசுரத்தாலே இவ்வாழ்வார் பேசுகிறார் இந்த ஐந்தாவது பாசுரத்திலே என்ன ஆச்சரியம் பகவான் தானும் தன்னை அழிய மாறியும் காரியம் செய்யுபவனாக நிற்று யாரோ தன் இந்திரன் இந்த உலகத்தை படைத்தான் பகவான் படைத்து கொடுத்த பிறகு அவர்களுக்கு வேண்டியவர்களை எல்லாரையும் சிருஷ்டித்துப் போந்தான் பிறகு அதையும் பார்க்க போறோம் சிருஷ்டிங்கிறது ரெண்டு விதம் ஒன்னு சமஷ்டி சிருஷ்டின் மகதாதியா இருக்கிற பிரகிருதி சேர்த்து ஆக்கி ஒரு அண்டமா சமஷ்டி சிருஷ்டி சிருஷ்டி பிரம்மாவை கொண்டு நடத்துறது அண்டத்தெல்லாம் படைச்சிட்டு பிரம்மாவை நியமிச்சுட்டு பிரம்மா இனி மேற்கொண்டு நீ சிருஷ்டி பண்ணு அப்படி பிரம்மாவிடத்தில் பொறுப்பு கொடுக்கிறது அத்தனையும் படைச்சிட்டு வைத்த பிறகு இந்திரன் உலகம் போயிடு மகாபலி என் உலகத்தை அபகரித்தான் பகவானே கிருபையான கொஞ்சம் கிருப பண்ணி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்க உடனே தானும் பிறந்தான் புனலு நிற்பதா போல இந்த இடத்துல எம்பெருமான் தானும் இங்கு பிறந்த இங்கே ஊன்றி பிறகு இன்னொரு திருவடியை கொண்டு விண்முதல் பூர்த்தியாக அளந்து நிற்கக்கூடிய அந்த அழகு இருக்கிறது அந்த அனுபவம் இருக்கிறது நீங்க கொண்டாடி காண்பிக்கிறார் ஐந்தாவது பாசுரம் தன்னாலே இங்க இப்படி திருவடியை கொண்டு அளந்ததாலே எதை காண்பிக்கிறான் என்பருமானார் தன்னிடல அடி பணிந்திருக்கக்கூடியவர் எம்பெருமான் திருவடியை பற்றி அவர்களுக்கு என்னை அழிய மாறியும் நான் காரியம் பண்ணுவேன் நாம சில சமயம் பண்ண மாட்டோம் எடுத்து பார்த்தான் தெரியும் பாவம்மாயம் பெருக்குறேன் தெரியுமா சுருங்கிப்படும் இருக்கட்டும் போ உடனே வருத்தம் கோபம் அழகிறானே அப்ப எப்படி இருக்கிறான் இவன் உண்டு என்று சொல்ல இல்லை என்று சொன்ன முகத்திலே ஒரு மாற்றம் தான் உண்டு சொல்லலாம் இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் ரெண்டு சமயத்திலேயும் எமர்மான் திருமுகத்திலே ஒரு மாற்றம் இன்னைக்கே கிடந்தானே என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் கொண்டாடுகிறார் அது ஒரு திருவடியாலே இருக்கக்கூடிய லோகங்களை அத்தனையும் அளந்து மேலே இருக்கக்கூடிய லோகத்திற்கு இந்த எம்மான் நான் முகப்பு வியாக்கியானம் நான் இருக்கக்கூடிய பிரம்மா இருக்கானே அந்த தெய்வம் ஒரு லோகத்தில் இருக்கு அவனுக்கு ஒரு கொடுத்துருக்கான் எம்பெருமா சத்தியலோகம்னு பேர் சத்திய லோகம் எங்க இருக்கு மேல இருக்கு பூஹு புவஹா மகா ஜனஹா தபா சத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒன்று செலின் எம்பெருமான் போறது ஒரே ஆச்சரியம் அங்க கூடிய நாடு வியந்து பிரம்மாவை சேர்ந்திருக்க சமூகத்தவர்களாக ரொம்ப மேலாம் உடனாய் மண்ணி பாசுரத்தில் மேலே இருக்கக்கூடிய தேவர்களும் வந்து எங்க ஏத்து நிற்கிறார்கள் இங்கே வந்து ஏத்தி நிற்கிறார்கள் திருவேங்கட மாமலையிலே வந்து தொழுது நிற்கிறார்கள் ஏன் பரத்வத்தை தான் அங்க பார்க்கலாம் சௌலபியத்தை அருவி மேலே கொட்டுகிறது ஆனந்தமா இங்க வியந்துவப்ப சௌலபியத்துக்கு எல்லையில்லாத நிலத்திலே சௌலபியத்துக்கு வாய்ப்பு இல்லாத நிலத்திலே பகவான் திருவடி நம் பக்கத்திலே வருகிறது என்று நாடு வியந்துவப்ப வருலத்த போ பெருவன் பெரிய கற்பக முடிதோல் ஆயிரம் தடைத்த அடியோய்க் கல்லது அடியதோ உலகே இப்படிப்பட்ட நெடியவனாக விடங்கி நிற்கிறான் எம்பெருமான் அத்தியாச பூதனாக தான் பெரியவன் காண்பித்து நிற்கிறான் இவன தவற மற்ற அடிமைப்படலாமா இவனை தவற மற்றவர்களுக்கு ஏற்றி நிற்பதற்கு ஆகுமா தொழுதழ இவர்கள் தாமும் தகுதி உடையவர்களா காண்பிச்சார் திருவாய்மொழியில கேட்டார் மறையாய நால்வேதத்துள் நின்ன மலச்சுடரே முறையால் இவ்வுலகெல்லாம் படைத்திடந்து உண்டு உமிழ்ந்து அளந்தாய் பண்ணிருக்காய காரியடையான மூவரோடு இதுதான் சரியான பாடம் மத்தவாலை என்ன பண்ணி தெரியுமா அருகின் ஒரு சேத்து அபத்தமான பாடத்தை சேர்த்துப்பான் அங்கே எவ்வளவு அபத்தம் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் இவர்களுக்கு நடுவிலே என்ன ஆச்சரியம் இவனை தவிர மற்றவர்களுக்கு முடியுமா அப்படின்னு கேட்கிறார் அவனுக்கே அடிமைப்பட்டு இருத்தல் அடுத்தது கேட்டு அடுத்த பாசத்திலே அழிவீர் உலகத்துல எல்லாரும் அப்படித்தானே இருக்க போறான் இந்த எம்பெருமானுக்கே தானே அடிமைப்பட்டவர்களாக இருக்க போகிறார்கள் இத பார்த்த எங்களுடைய தோஷம் தான் தெரியும் நம்முடைய குணமே தெரியாது நம்முடைய தோஷமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது தெரிஞ்சுட்டே இருக்கும் நம்ம இடத்துல ஆயிரம் குணம் இருக்கிற போல பார்க்கிறவர்களுடைய தோஷமே அதிகமாக தெரியும்படியா இந்த இடத்துல அழுவா உலகோர்களுடைய தோஷம் தெரிகிறது என்ன தோஷம் தெரிகிறது பகவான விட்டுட்டு மற்ற தெய்வத்தில போறாளே இது என்ன ஆச்சரியம் எது சாட்சா தானே சர்வேஸ்வரன் அருவிட்டு இருக்கக்கூடிய எபெருமானை தவிர்த்து மற்ற தெய்வங்களை பற்றி இது என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னு காண்பிக்கிறாரா அங்க உதாரணம் சொல்லுவர் முதல்ல சொல்றா செக்கர்மா முகிலுடுத்து மிக்க செஞ்சு அங்க சொல்றார் சேவடியோயே சேவடியோயே எருமானுடைய திருவடியே திருவடியேனு கொண்டாடினாரா அது பெரியவாசன் வியக்காயானம் பண்ற ஆணையை பார்த்தவர்கள் என்ன பண்ணுவாணும் கொண்டாடுகிற போலே இவ்வாழ்வாரும் அனுபவத்தினுடைய பிரீதி அதனுடைய போக்குவீடாக வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்னு முதல்ல சொன்னார் அத இங்க சொல்றார் உலகத்தில படுற துன்பங்களை பார்த்தார் ஆழ்வார் இயல்வே கதற ஆரம்பிச்சிட்டாரா இவ்வாழ்வார் ஓவோ என்று கூப்பிடுகிறார் இவர்கள் இழவுபட இவர்கள் நோவுபட இந்நோவு கண்டு பொறுக்க மாட்டாதே தான் கதறுகிறார் அடிபட்டு கீழே விழுந்துட்டான் விழுந்தத பார்த்தால் தாய் அஞ்சு வயசு அந்த குழந்தை கீழே விழுந்தோம் ஓன்னு இவள் கத்துவா அந்த குழந்தைய கத்த ஆரம்பிக்கல இன்னும் இவள் கத்தரை கத்து பார்த்தா அதிகமா இருக்கும் ஏனார் அந்த குழந்தைக்கு பட்டது இவளுக்கு பட்டா போலே அத போலே நம்மாழ்வார்த்தான ஓவோ உலகினது இயல்வே அத்மா தெரிவிக்கிறார் இங்க காண்பிக்கரை ஈன்றோல் இருக்க மனை நீராட்டி இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்க இவர்கள் பண்றதுங்கிறது பெற்றெடுத்த அன்னை இருக்கிறார் தன்னை ஈன்று சுமந்த பெரும்பகாரம் செய்யக்கூடியவள் வேற ஆறு இல்லை அப்படிப்பட்ட பகவான் இருக்கான் தாயானவள் என்ன பண்றாள் இந்த குழந்தைய பெற்றெடுப்பதற்காக முதல்ல பர்தாவிடத்திலே சேருகிறாள் பிறகு குழந்தைய தன் வயிற்றிலே தரிக்க பண்ணுகிறாள் பிறகு இந்த குழந்தைக்காக இவள் படுற பாடு இருக்கு சூடா சூடா சாப்பிட போவா நான் சூடா சாப்பிடணும் கூடாது கூடாது கூடாது குழந்தைக்காகாது கொஞ்சம் இனிப்பா சாப்பிடலாமே ஆகாது ஆகாது ஆகாது ஏதாவது ஆயிடு முழுக்க எத்தனை பாடு இருக்கு பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தை எப்ப தூங்குறதோ அப்பதான் தூக்கம் அதுக்கு தூக்கம் இல்லைன்னா இவளுக்கு தூக்கம் இல்லை இத்தனை சிரமமும் பட்டு அந்த குழந்தைய வளர்த்து அந்த குழந்தைக்கு அறிவு வந்து தாய் துக்கத்தில கட்டப்பட்டு இருக்கா அவளை பத்தி கவலைப்படுறது இல்ல தன்னுடைய மனையை வீட்டு அழகா அவள் சாப்பிடாம இருக்காள அதை பத்தி லட்சம் இல்ல இதான் காண்பிக்கிறார் உன்னை பெற்றெடுத்து இருக்கக்கூடிய அவள் தாயாக இருக்கக்கூடிய அவளுக்கு முன்னே அவளை விட்டு இருக்கக்கூடிய அறிவற்ற பொருளான வீட்டை இருக்க அசேதனுக்கு சமமாக இருக்கக்கூடிய மத்த தேவதைகளை தொழுகிறீர்களே மத்த தேவதையை தொழுவதற்கு அவர்களுக்குத்தான் அதை கடையாதே காண்பிக்கிறார் படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அழந்து தேர்ந்து உலக அளிக்கும் வயிற்றில எடுத்து ரகித்தவன் எல்லாரையும் சேர்த்து ரட்சிக்கிறார் பிரளயமே ரெண்டு விதம் நைமித்திக பிரளயம் மூன்று லோகங்கள் மாத்திரம் அழிந்து காலி பண்ணி வந்து சேரும் அதுக்கு பேரும் பிறகு மகா பிரலயம் ஒன்று விடாம இந்த பிரளய சமயத்தில் உள்ள வேகமா ஓடி பிரம்மா ரிசர்வ் அவருக்கு பக்கத்துக்கு நேரம் பொழுது இவன் பிரம்மா இவன் சிவன் இவன் இந்திரன் என்று வேறுபாடு அவனை விட்டு ரான இவர்களை பற்றி இருக்கிறீர்களே முறையோ கேட்கிறார் பார்த்து இழந்தோமே பகவான பத்தலையே நினைச்சு இவன் கதறனும் இவன் அழன இவன் அழல இவனுடைய நோவு கண்டு அழ்வார் அழுகிறார் அழ்வார் கதறுகிறார் கூப்பிடுகிறார் ஓவோன்னு ஆழ்வார் கூப்பிடுறார் வியாக்கியானம் பண்ணார் இந்த இடத்துல காண்பிகரிச்சு மற்ற தெய்வங்களை பத்தி இருப்பதாலே இன்பத் துன்பத்தை சேர்ந்து அளிக்கும் இன்பத்தை மாத்திரம் உன்னை ரே திருவேன் ஆபத்து வர காலத்திலே எவ்வளிகே சொன்னோ அவனை ஓடிபடுவான் முழுக்கவே எங்க போயிட்ட முதல்ல அப்படின்னு பயந்து போயிருக்கும் அத்த தேவதைகள் சேர்த்து காண்பிக்கிறார் அற்புதமாக காண்பிக்கலாம் உதாரணங்கள் எல்லாம் பற்றி நிற்கிறார்களே இவர்கள் அப்படின்னு உலகோர்களை கண்டு வருந்தி அடுத்த பாசரம் சொல்றேன் ஆறு அடுத்து ஏழாவது பாசுரம் அண்ணம் மதுரேன சமாபேதுன்னு ஒரு சாஸ்திரம் சொல்றேன் சாப்பிட்டு முடிக்கிற எப்படி முடிக்கணும் நல்ல மல்கோவா மாம்பிடம் அதை வாங்கி தயிர் சாதம் முடிஞ்ச பிறகு அதை பிசைஞ்சு அடுத்து சாப்பிடமா இந்த உலகத்தில் பரவாயில்ல நாம் இந்த சின்ன வயசுலேயே தேவதாந்திர சம்பந்தம் இல்லாது தப்பித்தோமே என்ன பாக்யம் இவர்களைப் போலே தேவதாந்தரங்களோட கூடி நிற்கும்படியான பேரு இல்லாதபடி தேவதாந்தரங்கள் சம்பந்தத்தை விட்டு வாழும்படியான பெற்றோமே கடவுளும் இமயவர் யாவகை உலகமும் யாவரும் அகப்படா என்று இது அத்தனையும் சேர்த்து ரட்சித்து போந்திருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியினை அவர்களில் ஓர் ஆளிலை சேர்ந்த எம் பெருமாயனை அல்லது எம் பெருமால்ல சேர்ந்திருக்கக்கூடிய ஓர் ஆளிலையின் மேலே கண் துயில் துயின்று இருக்கக்கூடிய எம்பெருமானை அல்லது நான் மற்ற தெய்வத்தினிடத்திலே போகாதவனாக ஆகி நிறையானயாதியுடைய அனுபவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை சொல்றோம் இங்கே புறப்பட்டு தேவலோகம் போன உடனே அவன் எப்பவும் கட்டிய படிச்சிருப்பான் இங்க என்ன மாறுபாடுக்கும்ி ராஜ்யம் பண்றேன் இருந்தா தலை சிறந்த தர்மவானாக விளங்கினால் தேவத்தை போய் பேசம்மையே சொல்ல முதல்ல புகழ்தல் ஒரு தவறு அடிக்கடி நம்ம ஏன்மே சோசனம் இருக்கு முழுக்கவே இத்தனையும் தள்ளின பிறகு விழுந்து சேர்ந்தான் உடனே கேட்டார் நஞ்சியாமி இதை போய் இந்த ரிஷி விற்தாந்தத்தை சொல்றாள் எம்பருமானுடைய பெருமைகள் பேச வந்ததுன்னு உபபிரமணம் இந்த உபபிரமணம் வேதத்தை விளக்க வந்ததாக சொல்லக்கூடியது இது என்ன கதையை சொல்றது இது எத பெருமைய பேசுறது எம்மான்னு சொன்னார் இதற்கு பட்டர் வியாக்கியானம் பண்ணாரா இதனால பகவான் பெருமை என்ன அழகா தெரிகிறது என்ன தெரிகிறது மத்த தேவதைகள் தன் சீட்டுக்கு பக்கத்துல வந்தாலே ஆபத்துன்னு தள்ளிவிட்டும் ஆனா பகவான் என்ன பண்ணுவான்னு தெரியுமா பரமதத்திற்கு இவன் வந்தா பொண்ணுல தாளிரோ புவனி முழு தாளீரோ வாரு நிர்வாகத்தை கொடுத்துருவான் ரொம்ப சௌக்கியம் பரமபதம் வந்து சேர்ந்தீரா இப்பதான் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆறு மில்லியன்னு பார்த்தேன் என் சீட்ல வந்து உட்கார இனி நீர் தான் நிர்வாகம் வருமா இந்த மத்த தேவதைகளுக்கு இந்த வருமா இங்க சாலோக்கிய சாரூக்கிய சாயுத்ய சாமித்யான் மோக்ஷத்தை எத்தனை விதமா நமக்கு பகவான் கொடுத்து போருகிறான் தன்னையே கொடுத்தான் இந்த கற்பகம்னா அழகா எனக்கே தன்னை தந்த கற்பகம் பகவான் தன்னையே நமக்கு கொடுத்துக் கூறுகிறான் இத போல மற்ற தேவதைகளுக்கு உண்டா எடைய ஏற்றத்தையும் மற்ற தேவதையும் காண்பிக்கிறது இந்த சரித்திரம் பராசரப்பட்ட அத போல அழ்வார் பார்த்தார் இது அத்தனையும் உண்டு உமிழ்ந்து ஆண்டு இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அவனுக்கு மற்ற தெய்வத்திற்கு அடிமைப்படாது வாழ்கிறோமே பெருமா மாயனை ஒரு மா தெய்வம் மற்றடையமோ யாமே அழகா கேட்டு நான் இந்த பெருமாயன் அப்படின்னு கொண்டாடுகிறார் எம்பெருமான பார்த்து ஆச்சரிய பூதன் இத்தனை ஆச்சரியங்களை செய்ய வரக்கூடிய சர்வேஸ்வரன் ஒருவனுக்கே மாத்திரம் உண்டு நம்ம ஒரு சீட்டு ஒரு பேர் எழுதிதான் பெரு பக்கத்துலாது நாம் மற்றவர்களை தான் தெய்வமாக மதிப்போமோ இல்லை தேவதாந்தர பஜனாதேற்றோம் இதுதான் நாம் பெற்ற பேரு கொண்டாடி நின்ற அந்த பெயரை நாமும் பெற வேண்டியது மறந்தும் புறந்தொழாக மாந்தராக வாழ வேண்டியது மறந்தும் பகவானை மறந்திருப்பினும் போகாதவனாக பெருமை என தெரியுமா வேறொரு புருஷனிடத்திலே போகாதிருத்தல் அதுதான் பெருமையாக இருக்கிறபடியே நாமும் சீவைட்டவனாக இருக்கக்கூடிய நாமும் நம்முடைய பர்தாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அல்லது வேறு ஒருவரை என்கிற எண்ணத்தோடே கூடியிருக்க வேண்டும் படியாக அதை தான் பெற்றோம் என்று தன்னுடைய பெயராக இவ்வாழ்வார்த்தாமும் கருதி நின்றார் அப்பெயரே நாமும் பெரும்படியாக சீரங்கநாதன் சீரங்கநாச்சியார் திருவடிகளிலேயும் நம்மாழ்வார் திருவடிகளிலேயும் பிரார்த்தித்து அமைகிறோம் கீழே ஆச்சரியமா தெரிவித்தார் சம்பந்த டாக்டர் எஸ் ராமசுவாமி என்ன சதாபிஷேக வைபவத்தை முன்னிட்டு இங்க நடக்கக்கூடிய விசேஷம் வக்கீல் அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் முதல் முதல்ல மெட்ராஸ் வரைச்சே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு லெக்சர் சொல்லும்படியான ஒரு பாகியம் கிடைக்கப்பட்டது பராசர பட்டர் அருளி செய்திருக்கக்கூடிய திருமஞ்சன கட்டியங்கள் இந்த பட்டரை பத்தி ஒரு செமினார் நடந்ததுல ஒத்தத்திற்கு ஒரு ஒரு தலைப்பு கடைக்குட்டியா அடியுக்கு கடைச்ச ஒரு தலைப்பு அது திருமஞ்சன கட்சியங்களை பற்றி சொல்லும்படியாக ரொம்ப ஆச்சரியமாக அமைய பெற்றது அப்படியே ரொம்ப அனுபவித்து இருக்கக்கூடிய விஷயம் அதுவும் கூட அனுபவ பரிவாகமாக வந்த விஷயங்கள் சின்ன வயசில் அப்ப அந்த சமயத்தில் உபன்யாசம் முடிச்சுட்டு இங்கே வந்த நேரம் சுவாமியுடைய திருமாளிகுக்கு ஸ்ரீஓயம் ஏ சுவாமி திருமாளிக் அவரரசே கீழ ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருந்தார் ஆறுன்னு பார்த்தா இங்கே சுவாமி பெரியவராக விளங்கி இருக்கக்கூடிய ஞானவருத்தராயும் வயோவருத்தராயும் இருக்கக்கூடிய அவர் அப்ப அவருடைய ஆர்வம் தெரிந்தது ஆர்வம் பெருகி குனிப்பார் அமர்தூடப்படுவாரேன்னு சொன்னார் சீவைட்ணவர்கள் பக்கத்திலே கண்டால் என்ன ஆர்வம்ங்கிறது ஆதரம்ங்கிறது அப்ப தெரிந்தது அவருக்கு ரொம்ப இளம் வயசுல பண்றவாளை கண்டா அவ்வளவு ஆனந்தம் அவருக்கு மற்றவர்கள் பண்ணும்படியான கைங்கரங்களை கண்டா இன்னும் நாங்க பண்றோம் இத வச்சு நிறைய பண்ண வைக்கணும் இன்னும் இந்த மாதிரி கைங்கரங்கள் நிறைய நடக்க வைக்கணும் இப்படின்னு அவ்வளவு ஆசையோடும் ஆதரத்தோடும் பேசினர் அவர் வயோவருத்தரா அப்ப தெரிஞ்சாரோ இல்லையோ இப்ப தெரிகிறா போல இருக்கு சதாபிஷேகம் ஆறுதுங்கிறது ஆனா என்றும் கிளரொளி இளமை கிடாது நின்று இன்னும் நிறைய கைகரியங்கள் வடியோமோடும் நின்னோடும் பிரிவிண்ணி ஆயிரம் பல்லாண்டுன்னு அந்த தொடங்கின சம்பந்தம் என்றளவும் இன்னும் மேலும் மேலும் எப்பொழுதும் அது வளர்த்தும்படியாக சிரங்கநாதனும் சிரங்கநாச்சியாரும் திருவை செல்ல வேண்டும்னு பிரார்த்திக்கிறோம் அவரும் அவருடைய தம்பதியுமாக எப்ப வராத்துக்கு போனாலும் இன்முகத்தோட வரவேற்க கூடியவர்கள் முதல்ல சீவைஷ்ணவனுக்கு அதுதான் வேண்டியதுங்கிறது அருணசுத்தாம்பு வியாக்கியானம் மண்ட அழகிய மனவாள பெருமாள் நாயனார் மாத்ருவோ பவா பித்ரு தேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவா அதிதி தேவோ பவாங்கிறது யாரை குறிக்கிறது நாம ஏதோ அம்மா அப்பா இல்லேன்னுட்டார் மாத்ருவோ பவா பெரிய பிராட்டியாரை தொழுதழு பித்ருதேவோ பவா பெரிய பெருமாளை தொழுதழு தீவைட்டவர்களை தொழுதொழு ஆச்சரியமா இங்க வியாக்கியானம் பண்ணார் அந்த லட்சணம் பரிபூர்ணமாக உடையவர்களாக ரெண்டு பேரும் தம்பதியா அப்படி விளங்கி இருக்கிறார்கள் அது அது கண்டு பேர் ஆனந்தம் நமக்கு அப்படிப்பட்ட ஆனந்தம் என்றும் கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் அவர்கள் இருந்து பல்லாண்டு பல்லாண்டாக நல்ல பதத்தால் மனைவாழ்ந்து நிறைய இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு க்ஷேமமாக பல கைங்கரியங்களை செய்து வர வேண்டும் என்றும் பிரார்த்தித்து அமைகிறோம் ஸ்ரீரங்கத்திலே நாம் பண்ற கைங்களை பத்தி சொன்னார் அழகா குருகுலம் இப்ப குருகுலத்துக்கு அட்மிஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஆகமும் எல்லாம் குழந்தைகளுக்கு தெரிந்தவர்கள் வேற யாராவது விருப்பம் இருக்கவர்கள் சேக்கணம் அவசியம் சொல்லி வைக்கலாம் அதை பிரார்த்தித்து நிக்கிறோம் இருக்கக்கூடியவர்கள்ட்ட வேற யாராவது இருக்கக்கூடிய கைங்கரியங்களுக்கு பண்ணனம்னு ஆசையுடையோர் ஆசையுடையோர் இங்க பல பேர் பண்ணிட்டு இருக்கா கைங்களுக்கு ஸ்ரீரங்கத்திலே நடக்கிறது சப்போர்ட் தான் காரணம் அழகா அப்படி பண்ணணும்னு விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் அவசியம் நிறையா பண்ண வேண்டும் என்றும் பிரார்த்திக்கிறோம் ஒன்னும் முடியாதுன்னா மங்களாசாதனம் பண்ண வேண்டியது பல்லாண்டு பல்லாண்டு என்று பண்ண வேண்டியது என்று அதையும் பிரார்த்தித்து அமைகிறோம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளே சரணம்